என்ன ஜோதிமாமா இன்னைக்கு என்ன சொல்ல போறிய வாடா அப்போட்டி வாடா இன்னைக்கு இந்த யானைய பத்தி உனக்கு சொல்றா என்னமாமா யானை கதை சொல்ல போறீங்களா யானை கதை இல்லடா யானைய பத்தி அது எல்லாம் என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்குது அதுகளை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் இருக்கிறேன் அப்படியா நான் யானை கதை கேட்டிருக்கேன் பூனை கதை கேட்டிருக்கேன் எலிக் கதை கேட்டிருக்கேன் நீங்க என்னவோ யானையை பத்தி சொல்ல போறீங்க சரி சொல்லுங்க என்ன சொல்ல போறிய யானைங்கிறது காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிருகம் காட்டுல இருந்துச்சுன்னா அதனுடைய இயல்புக்கு அது பாட்டுக்கு அது சந்தோஷமா அது பாட்டுக்கு இருக்கும் ஆமா காட்டுல இருந்த சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா நம்ம மனுஷங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கு விடாம அதை புடிச்சு கொண்டாந்து அதை பழக்கப்படுத்தி அதை வந்து வீதி வீதியா போய் பிச்சு எடுக்க வைக்கிறோம் இதெல்லாம் சரியாடாது அதை ஆசீர்வாதம் பண்ணதில்ல அவரும் யாரை வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அதுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா காட்டுக்குள்ள போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்க முடியுமா அதுக்காக தான் பழக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு ஜீவனு கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து பயன்படுத்துற மாதிரி பண்ணணும் அது எவ்வளவு பெரிய உருவம் அதுகிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அதை வந்து பயன்படுத்திக்காம அத போய் ஒரு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறோம் சரி விடு இது வந்து மனுஷங்க பண்ணிட்டு ஒரு கலாச்சாரம் அது அது அப்படி இருந்துட்டு போகுது இந்த யானைகள்லாம் வந்து ஏன் இப்ப காட்டுல இல்லையா காட்டுல வந்து மரங்கள் கிடையாது இருக்கிற மரத்தை போற அழிச்சிட்டோம் அதனால அதுக்கு இப்ப காட்டுல இருக்க முடியாம எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சமவெளி பகுதிகளில் கேழ்வரகு கம்பு சாமை வரகு தென் காட்டுச்சோளம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் பயிரிடுவாங்க இதெல்லாம் வந்து யானையை வந்து எதையுமே திங்காது அதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதுக்கு அதனால இவங்களுக்கும் ஒரு தொல்லை இருக்காது இவங்க வாட்டுக்கு பயிர் செஞ்சு இவுகளும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பயிர்கள்லேருந்து வரக்கூடிய தானியங்கள் எடுத்து இவங்களும் பயன்படுத்திக்குவாங்க யானைகள் வாட்டுக்கு காட்டுக்குள்ளே அதுகளுக்கு வேண்டியது தினக்கிட்டு அதிக வாட்டுக்கு இருக்குங்க அந்தமாரி இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் மனுஷன் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த தானியங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கரும்புகளை போடுறது இந்த மாதிரி விஷயங்களாம் ஆரம்பித்தாங்க இப்போ அது என்ன ஒன்று வாழை மரத்தெல்லாம் யானைக்கு கொண்டாட்டமாயிடும் அதுவும் இந்த நீர்ச்சத்தோடு அந்த வாழைத்தண்டுகளை பார்க்கும்போது அது உள்ளே புகுந்து அது நிறைய சேதம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த யானைகளை உள்ளே வரவிடாமல் இருக்கிறதுக்காக அந்த பயிரிட்ருக்கிற இடத்தை சுற்றி அகழிகளை தோன்றுறது அப்புறம் அந்த மின் வேலின்னு சொல்லிவிட்டு கரண்ட்டை வச்சு அதுகளுக்கு மின்சாரத்தை பாய்ச்சி ஒரு வேலி மாதிரி அமைச்சு வைக்கிறது இது யானைகளுக்கு அதெல்லாம் தெரியாது அது வாட்டுக்கு எப்பவும் போது வந்து வாட்டுக்கை பட்டுச்சுன்னா அந்த வேலி பாட்டோன்னா அடிச்சு நிறைய யானைகள்லாம் அந்த மாதிரி இறந்து போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கொடுமையான விஷயம் ஏன்னா நமக்கு வந்து வாழை வெயிடுறதுக்கோ கரும்பு வெயிட்றதுக்கோ நமக்கு வேறு நாட்டுக்குள்ளே எங்கேயோ பண்ணிக்கலாம் அது யானை இருக்கிற இடத்துல கொண்டு போய் இதை பயிர் பண்ணி அதுகளை வரவிடாமல் பண்ணி அதுகளை தடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மனிதர்கள் வந்து தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம் அந்த காலத்திலெல்லாம் சரியாத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் மனிதனுக்கு ஆசைகள் அதிகமாக இந்த மாதிரி விலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து யானைகளுக்கு அது ஒரு பெரிய இடையூறாக போச்சு இதோட காட்டில் இருக்கிற மரங்கள் தான் வந்து அதுகளுக்கு மிகப்பெரிய சொத்தே அந்த யானைகளுக்கு அது ஒண்ணா ஒன்னா அறிஞ இருக்கக்கூடிய இலை தலை எல்லாம் பறிச்சு தின்னுட்டு அது பாட்டுக்கு எங்க சந்தோஷமா தெரியும் அந்த மரத்தை எல்லாம் வெட்டினா உடனே அங்க இருக்கிறது இடம் இல்லாம இப்ப அதனுடைய இனமே குறைஞ்சுக்கிட்டு வருது ஏமாமா அதுக்காக நம்ம வீடு கட்டாம மரம் கட்டாம இருக்க முடியுமா அப்புறம் நமக்கு மரம் வேணும்னா என்ன உண்றது காட்டுல போய் வெட்டினா தானே நமக்கு மரம் கிடைக்கும் தேவைதான்டா நமக்கும் தேவை இருக்கு இல்லையுன்னு சொல்லல அதை ஒட்டு மொத்தமாக போட்டு அழிச்சு பண்ணுறதுனால என்ன ஒரு இனமே அழிஞ்சு போகுது இல்லை அது தேரம்பு வேதனையாக இருக்குது இந்த யானையில் எத்தனை வகை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமாடா தம்பி என்னமாம் ஒரு அஞ்சாறு வகை இருக்குமா இல்லைடா முக்கியமாக ரெண்டு வகை யானை இருக்குது ஒன்று வந்து ஆப்பிரிக்க யானை இன்னொன்று வந்து ஆசிய யானை இந்த ஆப்பிரிக்க யானை அது வந்து ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து அறுபது கிலோமீட்ரு வரைக்கும் நடக்கும் இந்த ஆசிய யானை வந்து பத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும் அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்காது அதோடய இயல்பான குணம் என்னென்னு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் அந்த சில யானைகள் வேகமாக நடக்கும் சில யானைகள் ஒரு மெதுவாக நடக்கும் ஆனால் அதுக்கு அதுக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம் சும்மா நிற்காது ஒரு இடத்துல அது நடக்கிறதோடு சும்மா இருக்காது போகிற வழியில் எங்கேனாச்சும் மண் இருந்துன்னு வச்சுக்கோ மண் அள்ளி உடம்பெல்லாம் போட்டு அள்ளி பூசி அதை போட்டு உடம்ப வந்து அந்த மண்ணால் போட்டு குளிப்பாட்டும் அதில் அதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே ஆறு இருந்துச்சுன்னா ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த தண்ணியில் போய் அந்த தண்ணி அள்ளி உடம்பெல்லாம் தெளிச்சு தண்ணிக்குள்ள நல்லா நீந்தி அந்த மாதிரி எல்லாம் விளையாடும் இதெல்லாம் வந்து யானைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விசேஷமான ஒரு பழக்கம் அதெல்லாம் எங்க எதனா காட்டுக்குள்ள வேணா பாக்கலாம் நம்ம வாட்டுல போய் முடியுமா ஒரு இடத்தடவை ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது பாத்தேன் மண் அள்ளி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு இருந்துச்சு இது என்னை கேப்டி போட்டு பூசிக்கிட்டு இருக்கிறேன் நினைச்சேன் அப்பந்தே அவர்கிட்ட கேட்ட பிறந்த விஷயத்த சொன்னா இந்த மாதிரி மண்ணி உடம்புல பூசிக்கிட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப உற்சாகமா இருக்கணும் அதுக்கு அப்படி பண்ணமா இந்த மாதிரி காட்டுல சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த யானைகளை பிடிச்சு கொண்டாந்து கோயில்கள்ல வந்து இதுல கட்டி போட ஆரம்பிச்சாங்க மனுஷன் அதாவது ஆன்மீகத்துக்கும் இந்த யானைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குல்ல தம்பி அதுமாதிரி உனக்கு ஆமா ஆமா எந்த கோயில வானாலும் யானை தானே கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க போன உடனே அதை தானே ஆசீர்வாதம் அப்புறம் உள்ள போற அது இந்த ஆன்மீகத்துல யானை எப்படி வந்துச்சுன்னு வச்சுதான் அதுக்கு வந்து ஒரு அதாவது இந்த புத்த மதத்துல இந்த யானைக்குன்னு ஒரு கதை இருக்கல அதாவது ஆன்மீகத்தில் யானைகள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கபிலவஸ்து சாம்ராஜ்யத்தில் சாக்கிய மன்னன் சுத்தோதன் சுத்தோதனன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவரோட மனைவி வந்து மகாமாயா அப்படின்னு அந்த ராணி அந்த ராணி வந்து ஓரளவு பெட்டில் அரண்மனையில் படுத்து மகாமாயா அப்படின்னு ஒரு ராணி இருந்தாங்க அவங்க வந்து படுத்து தூக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தூக்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல வந்து ஒரு வெள்ளி தாமரையை தூக்கிக்கிட்டு ஒரு வெள்ளை யானை அங்கேருந்து ஒடியா வந்து அவங்க படுத்திருந்த அந்த கட்டில சுற்றி ஒரு மூணு தடவை சுற்றி சுற்றி வந்துச்சு அவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே அவங்களுடைய கருப்பைக்குள்ளே அந்த யானை நுழைஞ்சு மாயமாக மறைஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு கனவு கண்டாங்க அது கனவு கண்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாத்த அந்த கௌதமம் சித்தார்த்தன் அப்படிங்கிற அவர் வந்து பிறந்தார் இது வந்து புத்த இருக்கக்கூடிய ஒரு கதை இதனால இந்த இதுக்கப்புறம் பார்த்தா கோயில் சிற்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யானையினுடைய உருவத்தை வந்து பொறிக்க ஆரம்பிச்சாங்க அது எப்ப ஆரம்பிச்சான்னு அந்த சாத வாகனர் அவருடைய அந்த அரசர் காலத்துல அந்த சிற்பங்கள்ல எல்லாம் வந்து இந்த யானையினுடைய உருவத்தை பொறுக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து மகாராஷ்டிரா வந்து கிமு இரண்டாயிரம் கிமு இரண்டாம் அதுக்கு முன்னாடி அந்த மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய இந்த கோயில் சிற்பங்கள்ல எல்லாம் இந்த யானையினுடைய உருவத்தை பொறுக்க ஆரம்பிச்சது வந்து சாத வாகன காலத்து சிற்பத்துல வந்து இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த மகாராஷ்டிராவில வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படியாமாமா இது அப்பவே இந்த கோயில் எல்லாம் யானைகளை கொண்டாந்து கட்டிப்பட ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லடா அப்ப வந்து இந்த கோயில் கிடையாது அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து யானைப்படைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அப்போ அந்த யானைப்படையில் இருக்கக்கூடிய யானைகளை எல்லாம் பராமரிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நிலங்கள்லாம் இருக்கும் வயல்வெளிகள்லாம் இருக்கும் அதில் வந்து அந்த யானைகளை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால கோயிலில் யானைகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த யானைகள்லாம் அப்படி அழிஞ்சு வச்சு அப்புறம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு யானை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கத்தை கொண்டுகிட்டு இருந்தாங்க இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யானைகளுக்கும் கோயிலுக்குமான ஒரு தொடர்பு அது இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்குது அந்த குருவாயூர் கோயிலை பற்றியா அதை தான் வந்து பூ பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணன் கோயிலில் வந்து அது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கோயில் கற்று இருக்கிறாங்க அவ்வளவு ரொம்ப பழமையான கோயில் அது வந்து தென்னகத்து துவாரகன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அந்த காலத்தில் அந்த தெய்வ விக்கிரகங்கள்லாம் தூக்கிக்கிட்டு அந்த கோயிலை வந்து சுற்றி வருவாங்க விசேஷ காலங்களில் அந்த அப்போ மனுஷங்களால அதை தூக்கிட்டு வர முடியாது அவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்கும் அதெல்லாம் அதை தூக்கிட்டு வர முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னு யானையை வச்சு யானைங்களோட யானை மேலே அந்த விக்கிரகங்களை வச்சு அந்த ஊருக்குற சுற்றி ஊர் ஒன்று வருவாங்க இதுக்காக தான் யானைகளை முதன் பயன்படுத்த ஆரம்பிச்சது அந்த விக்கிரகங்களை தூக்கிட்டு வர்றதுக்காக ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோதான் வண்டி வாகனம்லாம் வந்துருச்சு நினைச்சா வண்டியெல்லாம் வச்சே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இருந்தாலும் அந்த பழக்க தோஷத்தில் அந்த யானைகளை பிடிச்சி கட்டி போட்டு அதிக மேலே விக்கிரங்களை வச்சு இன்னைக்கு அது மாதிரி செயல்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே ஆமா யாரையெல்லாம் அதுக்காகத்தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாளா இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சு ஒரு வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஆனா காலப்போக்குல அது பெரிய சம்பிரதாயமாவே ஆகி போய் இப்ப வந்து அது அது ஏழு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமா கொண்டு வந்துட்டாங்க வேற என்னமாம் பண்றாங்க யானையை வச்சு யானையை வச்சு இந்த திருச்சூர் அப்படின்னு ஒரு யானை இருக்குடா கேரளாவில் அங்கே வந்து பூரம் திருவிழா அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க அதுல வந்து பார்த்தா இந்த கொடியேற்றம் வெடிகேட்டு நெத்தி பட்டம் இந்த மாதிரி சில சம்பிரதாயமான பழக்கங்கள்லாம் இருக்கு அதுக்கு இந்த யானைகளைத்தையும் வரிசையை நிற்க வச்சு ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் அந்த யானைகள்லாம் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கும் அது காலில் வந்து சங்கிலியை வேற கட்டி போட்டுருவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக காலை அறுத்து அறுத்து அறுத்து காலில் வந்து யானைகளுக்கு அதோட அந்த வெயிலே அதுகளை நிற்க வச்சோங்க இதனால் தான் வந்து அதனோட வேதனைகள் தாங்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருது இப்போ நம்ம அப்போ பாப்பா செய்திகளில் பார்க்குறமில்ல யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு யானைப்பா அவனை எழுத்து போட்டுருச்சு கொண்டு பிடிச்சோம் அப்படிலாம் நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி அதுகளை போட்டு ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப குழுப்படுத்தும் போது அதுகளுக்கு மதம் பிடிக்க அதனால அதுகளெல்லாம் வந்து இயற்கையாக வாழவிடணும் அதுகளெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு விளம்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இந்த குருவாயூருக்கு பக்கத்தில் புன்னத்தூர் கோட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்ணார் அந்த அரண்மனையில் அந்த குருவாயூர் கோயிலுக்கு தானமாக அந்த அரண்மனையை கொடுத்துட்டார் ஏன்னா அங்கேதான் அந்த யானைகள்லாம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுனால ஒரு பத்து ஏக்கர் நிலவன இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அதுல வந்து யானைகளை வச்சு பராமரிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து கேப்டிவ் எலபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யானைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஆனா அது வந்து ஒரு அந்த அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பத்து யானை அதிகபட்சம் வளர்க்கலாம் அதுக்கு மேல அது பத்து இடத்துல வைக்க முடியாது ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஐம்பத்து நாலு யானைகளை வச்சு பராமரிக்கிறாரு இதெல்லாம் இடம் பத்தாததுனால என்ன ஆகுனா அதுகளுக்கு வந்து சீக்கிரமாக இதுகளுடைய நோய் அது சீக்கிரமாக இறந்து போது அதனுடைய வந்து குறைஞ்சி போகுது இதுதான் வந்து யானைகளுக்கு தேவையான அதையெல்லாம் திறந்த வெளியில் அதுகளெல்லாம் தெரியக்கூடிய ஒரு மிருகம் அதை முடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சோம்னா அது எப்படி இருக்க முடியும் ஆமாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் ஆனா இப்படி பழகி போச்சு என்ன ஒன்றது ஒண்ணு தெரியல அதை பத்தி சரி ஒரு யானை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிறுநீர் கழிக்கும் அதை பத்தி உனக்கு எதாவது தெரியுமா இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கு எப்ப கத்தோனதா பாப்பா போவோம் அப்படி இல்லாடா ஒரு யானை ஒரு நாளைக்கு பன்னெண்டு தடவை சிறுநீர் கழிக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு எடுத்து இருக்கிறாரு ஆட இதெல்லாம் கணக்கு எடுத்து வச்சிருக்காங்களா சரி அது ஒரு தடவை சிறுநீர் கழிக்கும் போது எவ்வளவு சிறுநீர் கழிக்கும் அதை பற்றி உனக்கு கதை தெரியுமா கேள்விப்பட்டிருக்கியா அடவை வாங்க மாமா இதெல்லாம் யாரும் மாமா கேட்டுக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது தெரிஞ்சுக்கு அதாவது ஒரு தடவை ஒரு யானை சிறுநீர் கழிக்கும் போது இருபத்தஞ்சு லிட்டர் சிறுநீர் வந்து அது வந்து வெளிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சாணம்லாம் போடும் அந்த யானை அதெல்லாம் நிறைய யானைகள் அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த சாணங்கள்லாம் போட்டுச்சுன்னா உடனே வந்து அதை எடுத்து அப்புறம் கொடுத்தாங்க ஆனால் அங்கே இருக்கிறவர்கள்லாம் அந்தமாரி செய்கிறது இல்லை அது அங்கே எங்கே கிடக்குமா ஒரு நாளைக்கு இருக்கிற உங்களுக்கு பண்ணுவார் அந்தமாரி பண்ணும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சாணங்கள்லாம் அங்கேயே கிடந்து அது காலில் மிதிவெட்டு மிதிவெட்டு அது ஏற்கனவே காலில் அந்த சங்கிலியில் கட்டி புண்ணு இருக்கும் அதுவும் எதுவும் அது நிறைய கிருமிகள்லாம் பரவி அதுகளுக்கு காலில் அந்த புண்ணு வர ஆரம்பிச்சின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த புண்ணோட வழி தாங்காமலே நிறைய யானைகள் நோய்யப்பட்டு செத்து போயிருக்கு இந்தமாரி கஷ்டங்கள்லாம் நடக்குது அதனால் அது வேணாம் பராமரிக்கணும்னு நினைக்கிறதுனா ரொம்ப சுத்தமாக வச்சு பராமரிக்கணும் ஆனால் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்போ என்ன பண்ணாங்க இந்த பத்தனம் திட்டாவில் கோணி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஈகோ டூரிசம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அதில் வந்து யானை பூங்கா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் வந்து நிறைய யானைகளை வச்சுருக்கிறாங்க அங்கே அந்த யானைகளுக்கு என்ன சாப்பாடுனா அந்த வேக வச்ச அரிசி அதை தேந்துகளுக்கு சாப்பாடாக இது வந்து அதுகளுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காத ஒரு விஷயம் ஆனால் என்ன பண்ணா அதுகளும் வேற வழி இல்லாமல் அதே சாப்பிட்டு பழகி போச்சு இப்போ அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கா இதனாலே அந்த யானைகளுக்கெல்லாம் வந்து அதனுடைய திறமையெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய வலுவெல்லாம் இழந்து கெட்டு போய் அது வந்து சீக்கிரமே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் அதிகமாக இருக்குது கேரளாவில் போய் பார்த்தா கேரளாவுக்கு போயிருக்கேன் போறோம் நமக்கு இந்த ஊரை விட்டா இருந்த ஊர் தெரியுது நம்ம இங்கே இருக்கிறோம் கேரளாவில போய் பார்த்தா பெரும்பாலும் எல்லாரும் வீட்டுகள்ல இந்த கடைகள் எல்லாம் கேசவன் அப்படின்னு ஒரு யானை படம் போட்டு ஒரு கேலண்டரு இல்ல ஒரு போட்டோ எல்லா இடத்துல இருக்கும் அதே நம்ம கேசவன் யானை அது யானை பெயரா ஆமாடா ஒரு காலத்துல இந்த குருவாயூர் கோயில்ல ஒரு கேசவன் ஒரு யானை அது ரொம்ப காலமா இருந்துச்சு அது இருந்து ஒரு காலத்துல இறந்து போச்சு அதோடய ஞாபக அர்த்தமாக அது ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப அந்த யானையே ரொம்ப பிடிக்கும் அதனால் அதோடய ஞாபக அர்த்தமாக அந்த யானையோட படத்தை போட்டு இந்த கேரண்டர்லாம் அது வந்து ஒரு விசேஷம் இதோடு இல்லாமல் அந்த யானை இறந்த நாளில் அந்த யானைக்குன்னு வந்து ஒரு செலவு ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த யானை இறந்த நாளில் அங்கே இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் வர வச்சு அங்கே வச்சு ஒரு அஞ்சலி செலுத்துற விதமாக வந்து சில நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அந்தளவுக்கு யானைக்கு வந்து ஒரு மரியாதை செய்கிறாங்க அந்த கேரளாவில வந்து பத்தனை இடத்துல ஓஹோ இதெல்லாம் யாரும் சரி சரி பரவாயில்ல அவ நல்லா தான் யானை கவ கவனிக்கிறாங்க இது சம்பந்தமா ஏதாச்சும் இது சம்பந்தமா ஏதாவது கதை இருக்காமாமா ஆமாடா இந்த காலத்தில் அந்த யானை ஒரு ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே போயிட்டேன் காட்டுக்குள்ளே போய் வழி தெரியாமல் தடம் ஆகிக்கிட்டே இருந்தேன் இருட்டாகி போச்சு அவனால் வெளியில் வர முடியலை அந்த நேரம் அங்கேயோ ஒரு யானை வந்துச்சு அந்த யானையை பத்தொன்னா ஆகியோ அம்மான்னு பயந்து கத்திக்கிட்டு இருந்தேன் அந்த யானை வந்து அப்பா பயப்படாத நீ வா உன்னைய காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் உனக்கு வழி தெரியாது நீ போய் இருக்குள்ளங்கே போக நீ நைட்டு ஏங்க கூடிய நான் காலையில் வந்து உடனே கொண்டு போய் நான் காட்டை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேருன்னு சொல்லி அந்த யானை உடம்பு நைட்டு போகிறேன் அவன் இங்கே படுத்திருக்குறேன் அவனுக்கு பாதுகாப்பாக அந்த யானை அவனை பார்த்துக்கிறது பத்திரமாக அப்புறம் காலையில் எழுந்திரி எழுந்திரிக்கும் போது ரெண்டு பேரும் பேச்சிக்கிட்டே இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் அந்த யானையும் அந்த மனுஷனும் அப்புறம் காலையில் அவனை கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு வெளியே காமிச்சு விட்டு போய் சொல்லிட்டு போயிடுறான் அவன் போய் ஒரு கடையில் போய் போய்கிட்டு ஒரு கடையில் வந்து அந்த யானை சந்தமெலாம் வந்து வச்சு வைக்கிறாங்க அதெல்லாம் கேட்குறேன் பார்த்தா ரொம்ப விலையெல்லாம் ரொம்ப சொல்கிறாரு அப்போ உனக்கு அதை பார்த்தோன்னா அப்படியேப்பா இவ்வளவு விலை மதிப்பும் மிக்க தந்தை தந்தம் அப்போ நம்மக்கிட்ட ஒரு தந்தை இருந்தால் வித்தமாக நமக்கு நிறைய காசு வருமே அப்படின்னு உனக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு சரி நம்மக்கிட்டே அந்த யானைக்கு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கிட்ட போய் இந்தமாதிரி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வீட்டில் இருந்தால் செலவெல்லாம் நிறைய இருக்குது பண்ண முடியலை என்னை கொஞ்சம் தந்தத்தை கொடுத்தீன்னா நான் கொண்டை விற்று நான் காசு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த யானைகிட்ட கேட்குறேன் உடனே அந்த யானை என்ன ஒன்று தன்னோட தந்தத்தில் ஒன்று எடுத்து ஒடிச்சு அவன் கையில் கொடுத்து அதை கொண்டு நீ வச்சு நீ சம்பாதிச்சு நீ உன் குடும்பத்தை காப்பாற்றி கேள்வி போச்சொல்லு கொண்டு போய் கொடுக்குறேன் காசு கிடைக்குது கிடைச்சோன்னா உனக்கு பயங்கர சந்தோஷம் மாட்டேங்காப்பா இந்த யானை ஒரு ஏமாலி யானையாக இருக்கும் போலயே சரி இந்த இன்னொரு தந்தை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த யானைக்கிட்ட போகிறேன் போனோடனே என்னப்பா திரும்பி வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேள்வி கேட்குது யானை இல்லை எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு நீ கொடுத்த ஒரு தந்தம் பத்தலை இன்னொரு தந்தத்தையும் கொடுத்தின்னா இன்னும் கொஞ்சம் கடலில் இருக்காரு நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சரி பரவாயில்லவா உனக்கு இல்லாத தந்தத்தை நான் ஆச்சுக்கிட்டேன் என்ன உனக்கு அவனுக்கு தேவைப்படாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்னொரு தந்தத்தையும் ஒடிச்சு அதன் கையில் கொடுத்து இந்த நீ இதை கொண்ட வச்சு நீ விற்றுட்டு நீ காசு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பு அதையும் கொண்டு போய் கொடுக்குறேன் அவனுக்கு நிறைய காசு கிடைக்குது அதை கொண்டு போய் கொண்டு போய் வேண்டிய சாமீன் வாங்கி கொடுத்து வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு இருந்து அவனுக்கு காசை மறுபடியும் என்னை பண்ணுறேன் அந்த யானைக்கிட்ட வந்து மறுபடியும் அழுகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே ஏப்பா அதே ரெண்டு தந்தை தான் கொடுத்தனே அதை கொடுத்த உனக்கு பத்திலே அவ்வளோ கடனாக இருக்கும் உனக்கு அப்படிங்கிட்டு இல்லை இல்லை கடனை எல்லாம் அடைச்சிட்டேன் இப்போ வந்து வீடுல வந்து சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இவெல்லாம் பழசா போச்சு அது புதுப்பிச்சு கட்டணும் கையில் காசு இல்லை அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த யானை சொல்லுது என்னுடைய முகத்தை அப்படியே நான் வெட்டித்தரேன் கொண்டு போய் கடல் கொடுத்துனா உனக்கு நிறைய காசு கொடுப்பாங்க நீ அதை வச்சு நீ வீட்டை கட்டிக்க சொல்லி தன்னுடைய முகத்தையே அப்படியே ஒடிச்சு அவங்க வேலை கொடுக்கு அந்த யானையோட முகத்தை எடுத்துக்கிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக காசு எடுத்துகிட்டு போயிடுவேன் வீட்டில் போய் உட்காந்து குடும்பத்தோடு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏமாலி யானை இப்படிலாம் போயிருச்சுன்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப கேளியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ பார்த்தா அந்த பூமி தாய்க்கி பேசின பேச்செல்லாம் பொறுக்கலை ஏன்னா இப்பளவு நன்றி கெட்ட மனுஷனாக சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பம் வருது அதில் அப்படியே அந்த பூமி பழக்குது அதுக்குள்ள அந்த மனுஷன் உள்ளே போகிறேன் அப்படியே பூமி மூடிக்குது அந்த மனுஷன் அப்படியே இல்லாமல் இறந்து போயர் அப்படிங்கிறது ஒரு கதை இது வந்து மனிதனுடைய மனிதனுக்குரியது ஒரு நன்றி கெட்ட ஒரு தன்மைக்காக ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை யானையை அமைக்கப்படுத்தி சொல்லுவாங்க அது மாதிரி மனுஷங்கிறவே ஒரு நன்றி உள்ள மனிதனாக இருக்கணும் அதுவும் யானைகளுக்கிட்ட ஏன்னா யானை வந்து எவ்வளோதோ பெரிய ஒரு ஜீவன் அதை வந்து நம்ம அதுகளுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சு அதுகளை இயற்கைய வாழ விடணுமே தவிர அதுகளை பிடிச்சி கட்டி போட்டு இதை சித்திரவதை பண்றதெல்லாம் குறைச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பரவாயில்ல யானையை oui. பத்தி இவ்வளவு தகவலாம் சொன்னீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா தான் இருக்கு ஆணவத்தெல்லாம் சரி நம்மளால சரி பண்ண முடியுமான்னு தெரியல வச்சிருக்க யாரும் யானை கொண்ட காட்டுகளெல்லாம் விட மாட்டாங்க அவங்களும் பழக்கப்பட்டு வச்சிருப்பாங்க என்னம்மா இனி வர்ற ச ஜெனரேஷனில் ஏதாவது மாறி கீறி யானைகளை விட்டாங்கன்னா அது போய் நல்லா இருக்குங்க சரிப்பா அப்போ நல்ல தகவல்களாம் நிறையா சொன்னி சந்தோஷமா நான் போயிட்டு வரேன் ரப்போ நேராச்சும் சரிப்பா சரி போயிட்டு வா பார்த்து பார்க்கறேன் பேசுவோம் பார்த்து பார்த்துட்றேன் போயிட்டு வரேன்